الحمد لله رب العالمين والسلام وعلى سيد المرسلين وعلى آله واصحابه اجماعين. قال الله الله تعالى في العظيم والفرقان المجيد بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الى الحسنة صلى الله الله عليه وسلم او علیہ صدق اللہ مولانا العظيم وصدق رسوله النبي ونحن على ذلك من من والحمد رب العالمين اللہ جل ورطاق ورطاق ورطاق من رسول الله சூடுகளாகி சந்தமாக அழைகுவ செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவகன்கள் தவற தாவக எண்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாகுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுகணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் குறித்தான அல்லாகுவின் நல்லடியார்களே நவித்தோழர்களின் நல்லுபதேசங்கள் என்ற தலைப்பிழ உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் பெருமானார் செல்லல்லாக அழைவ செல்லம் இந்த உம்மத்திற்கு கொடுத்த நல்லுபதேசம் பெருமானாரின் தோழர்கள் இந்த உம்மத்திற்கு கொடுத்த நல்லுபதேசம் ஆயிரக்கணக்கான உபதேசங்கள் அல் மவாயில் என்று தனி நூட்களே இருக்கிறது ஆனால் என்னவோ வளரும் தலைமுறைக்கு உபதேசம் என்றாலே பிடிப்பதில்லை பெருமன செல்ல வழி நடத்தினார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகவே அதுவே மீடியாவாக ஜுமாவாக இன்றைக்கு நல்லுபதேசங்கள் உலகத்திலேயே இஸ்லாமிய சமூகத்தில் மட்டும்தான் பகிரப்படுகிறது அந்த நல்லுபதேசங்களில் ஒரு ஐந்து பேர்களினுடைய உபதேசங்களை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து தர் கொள்ளாசைப்படுகிறேன் நபித்தோழவர்களில் அபூதர் பெருமானாரை ஆய்வு செய்து இஸ்லாத்திற்கு வந்தவர் சில பேர் அவரை சூனியக்காரர் என்கிறார்கள் சில பேர் அவரை மஜ்னூன் என்கிறார்கள் பைத்தியக்காரர் என்கிறார்கள் சில பேர் அவர் ஜோசியக்காரர் என்கிறார்கள் அபூதர் அணியல்லாக சூனியம் என்று சொன்னாலே ஒருவரை பிரித்து மற்றொருவர் வாழுவார் ஆனால் இங்கே சேர்த்துக் கொண்டிருக்கிறார் முகமது ஜோசியம் என்றாலே அதில் பொய்கள் நிறைந்திருக்கும் முகமதின் வார்த்தையில் பொய்கள் இல்லை பைத்தியக்காரர்கள் அவர்களின் சொல்லில் அர்த்தம் ஆனால் முகமதின் சொல்லை போல உலகத்திலே யாரும் இல்லை என்று ஆய்வு செய்து இஸ்லாமத்திற்கு வந்த அபூதர் பெருமானாரிடத்திலே போய் கேட்கிறார் வேதம் கொடுத்தார்கள் அல்லாஹ் கொடுத்த ஏடுகள் முழுவதுமே படிப்பினைகளாயிருக்கும் சொல்லிவிட்டு உதாரணத்திற்கு பெருமனா சொல்லுகிறார்கள் இப்படி இருக்கிறது அஜிப்துலிமன் மௌத்து இருக்கிறது என்று தெரிந்தும் கூட சிரித்துக்கொண்டும் சந்தோஷமாகவும் வாழ்வதைக் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் உலகத்தில் மரணம் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் கூட இந்த சமூகம் நாமும் ஒரு நாள் மௌத்தாகவும் எப்படி தயாராவது இந்த கவலை யாருக்காவது வந்ததா ஆச்சரியமான உலகமாக இருக்கிறதே என்று தௌராக்கில் இருப்பதை சொல்கிறார்கள் ஜனாதாவை தூக்கிக்கொண்டு சொல்கிறார்கள் உமர் அலி அல்லாஹு அலி அல்லாவிடத்தில் கேட்டார்கள் யாருன்னு கேட்டாங்க ஜனாதாவ கேட்டு அபுபக்கரலி அல்லாஹு சொன்னார்களா நீதான் அந்த என்ன ஆனது அபுபக்கரேன் நீங்கள் இல்லை என்றால் நான் அன யாராக இருந்தால் என்ன ஒரு நாள் நாமும் இதில் செல்லுவோம் என்ற உணர்வோடு ஜனாதாவை சுமக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள் அபுபக்கிரலி அல்லாஹுத்தா இப்ப எத்தனை ஜனாஜாக்களை நாம் அடக்கி இருக்கிறோம் அந்த உணர்வு வந்ததா அந்த காலமெல்லாம் அந்த உணர்வுள்ள காலம் எல்லாம் மாறிப்போய் துடி துடித்துக் கொண்டிருக்கிறான் ஆக்சிலண்ட்ல விழுந்து இறந்து மூளை சிதறி கிடக்கிறது அவனை காப்பாற்ற என்ன வழி என்று இல்லாமல் செல்பி எடுத்து அதை சமூகத்திற்கு அனுப்புகிற கோரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆச்சரியமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம செய்கிற அமல்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜன்னத்து கிடைக்குமா ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் அல்லாகிற பொழுமே நம் பாவங்களை மறைத்து மன்னித்து ஏற்கவில்லை என்றால் எல்லாரும் நரகத்திற்கு சொல்லக்காரர்கள் எவ்வளவு பாவங்களை ரமுலாரின் என்று தெரிந்து கொண்டு சிரித்துக் கொண்டு இந்த மனிதன் படிப்பினை வரவில்லையே மூன்றாவது ஒரு வாசகம் அதில் இருக்கிறது அஜித் துன்யாவ துன்யா துன்யாவினுடைய மாற்றங்கள் இதை எல்லாம் தெரிந்து கொண்டு நிம்மதியாக இருக்கிறானே இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது துன்யாவிலே கொரோனாவுக்கு முன்னால் கொரோனாவுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எத்தனை மாற்றங்களை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது நம்மோடு இருந்தவர்கள் இல்லை பெரிய வியாபாரிகள் ஏழைகளாக மாறினார்கள் ஏழைகள் பணக்காரனாக மாறுகிறார்கள் பல்வேறு மாற்றங்கள் துன்யாவில் ஏற்பட்டு இருக்கிறது இந்த துன்யா என்பது ஏமாற்றும் உலகம் என்பதை தெரிந்து கொண்டும் கூட துன்யாவின் மீது நிம்மதி அடைகிறானே உலகத்திற்காக வேண்டி ஓடுகிறானே மருமைக்கான இந்த தேட்டம் இருக்கிறதா மறுமையின் தேடல் வந்திருக்கிறதா இதை எண்ணி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று தௌராத்தில் இருக்கிறது அஜிப்துலிமன் கபு கலாக்கதர் இருக்கிறது விதி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு விதியை மீறி நடக்கலாம் என்று நினைக்கிறானே இது ஆச்சரியமாக இருக்கிறது தன்னுடைய மதியால் விதியை வெல்ல நினைக்கிறானே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அலெக்சாவிடத்திலே சொன்னால் அலெக்சா எல்லாம் செய்து கொடுத்து விடும் என்று எண்ணிக்கொண்டு ஒரு விசித்திரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறானே கலாக்கதிரையே ஜெயித்து விடலாம் என்று நினைக்கிறானே நான் நாளைக்கு முடி பாயாசமா பிரச்சனை இல்லை நான் நாளைக்கு சாப்பிட மாட்டேன் பந்தயம் வைத்துக் கொள்ளலாம் மாணிக்க முன்னாள் சொல்லிவிட்டு புறப்பட்டார் காட்டுக்கு சென்று விடலாம் காட்டுக்கு சென்ற காட்டில் போய் யார் பாயாசம் கொடுப்பா ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஒரு வியாபார கூட்டம் வருகிறது அங்கே அமர்ந்து உணவு சமைத்தார்கள் கடுமையான பசி வியாபாரிகள் உணவு சமைத்தார்கள் கடைசியில் பாயாசமும் கிடைச்ச இனிப்பு சாப்பிட வேண்டும் என்று இதுக்கு பயந்துக்கு மேலே இவர்கள் சாப்பிடலாம் என்று நினைக்கிற போது திருடர்களின் கூட்டம் ஒன்று வந்தது வியாபாரிகள் பொருட்களை எடுத்துக்கொண்டு சூடான உணவை திருடு போக முடியுமா உட்டு ஒனித்தான் அந்த திருடர்களுக்கு கடுமையான பசி சாப்பிட வேண்டும் விஷத்தை ஏதாவது போட்டிருந்தா என்ன செய்யுது அதனால யாராவது பக்கத்தில் இருந்தால் அவர்களை முதலில் சாப்பிடுவதைக்கு நான் சாப்பிடலாம் வேணாம் அது காளாக்கிட்டு உட்காந்துருக்கிறேன் நேராக போனவன தம்பி கீழே இறங்கு பாயாசம் தர்றேன் அதுக்கு பயந்து தான் நான் மேலே உட்காந்துருக்குறேன் அதெல்லாம் வானான் இல்லை கீழே இறங்கு வானான் ரெண்டு பேர் சேர்ந்து மேலே ஏறி நாலு குத்து குத்தி கீழே கொண்டு வந்து வாயை பிளந்து பாயாசம் கொடுத்தாங்கோட தீனாக்க வந்து சொன்னான்னா நான் புத்து புத்தி கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கவே மாட்டேன் அன்புக்குரியவர்களே விதியை ஜெயித்தவர்கள் யார் இருக்கிறார்கள் மதியாய் விதியை வெல்ல முடியாது அண்ணாவு என்ன நாடுகிறானோ நாம் நினைத்த ஊரிலே பிறந்தோமா நாம் நினைத்த வீட்டிலே பிறந்தோமா நாம் நினைத்த இடத்திலே வளர்ந்தோமா நாம் நினைத்த காரியத்தை செய்ய முடியுமா நாம் நினைத்ததை சாப்பிட முடியுமா முடியாது ரப்பு என்ன நாடுகிறானோ அதுதான் டக்கு அல்லாது என்னுடைய விதியை ஜெயித்தவர்கள் யாரும் இல்லை இது தெரிந்து கொண்டு எதிர்க்க முயற்சிக்கிறானே இது ஆச்சரியமாக இருக்கிறது ஹிசா நாளைக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்று எல்லாம் தெரியும் ஆனாலும் கூட வகுவலாக அவளே செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே மரணத்திற்கு பிறகு கேள்வி கணக்கு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி கேள்வி எனக்கு கேட்டால் நாம் ஜெயிப்போமா தோற்போமா இதுவும் நமக்கு தெரியும் எல்லாம் தெரிந்து கொண்டு அமைக்கிறானே இதை எண்ணி நான் ஆச்சரியப்படுகிறேன் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்லின் தகுந்தூர் அல்லாவினுடைய நியமத்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்துக்களை என்ன ஆரம்பித்தால் எண்ணிக்கை முடிந்துவிடும் ஞத்து முடியாது கண்களை காதுகளை உடல் உறுப்புகளை உள் உறுப்புகளை அத்தனையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே அந்த ரப்புக்கு அமல் செய்தோமா அபுதர் அலி அல்லாவுக்கு சொல்கிறார்கள் இதெல்லாம் சொற்பில் இருக்கிறது அறிவாய்கள் நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்கிறீர்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை பெருமானார் உபதேசம் செய்கிறார்கள் கையால் இதுதான் எல்லா காரியங்களுக்கும் தலை தக்குவா ஆனா இன்னைக்கு தக்குவான என்னன்னு நமக்கு தெரியுமா நம்ம பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஜுமாவிலையுமே இத்த குன்பா இத்த குன்பா அக்கத்து ஜலாலஜர் சொல்லிக்கிட்டே இருக்கார் இத்தகுள்ளா இத்த ஒருத்தர் எல்லாரும் நல்ல குள்ளாதான் போட்டு வர்றாங்க இந்த காலத்துல யாரும் இத்தகுள்ளா போட்டு வர்றாரு கேட்டு உட்கார்ந்து இருக்கிற இல்லையா அப்ப தக்குவா தக்குவா என்றால் எல்லா நிலைகளிலும் அன்னாகவே அஞ்சுவது அன்னாக ஏவியதை எடுத்து நடப்பது அன்னாக சொன்னதை விட்டு விடுவது திருத்த இந்த தக்குவா உமரலாக இடத்தில் இருந்தது உலகமே உமரை கண்டு அஞ்சிய ரோம் நாட்டில் இருந்து அம வெள்ளை மாளிகைக்கு மஞ்சள் மாளிகையா உமரின் வெள்ளை மாளிகை எங்கேனாவில் இருக்கிறவங்க கூட்டு போய் உமரளி அல்லா வீட்டில் கூட்டாங்க உமரணியெல்லாம் வீட்டுக்கு கதவு இல்லை சாக்கும் தொங்குகிறது வீட்டுக்கு கதவு இல்லை நாட்டின் ஜனாதிபதி வீட்டுக்கு கதவு சாக்கு வந்தவங்க ரெண்டு பேரும் கேட்டாங்க ஜனாதிபதி உமரின் வீட்டை கேட்கிறேன் மூட்டை தூக்குறோம் கேட்கல ஜனாதிபதி உமர் ஜனாதிபதி உமர் வீடுதான் இது உமர் எங்கே உள்ளிருந்து குரல் வந்தது அவர் எப்பொழுதுமே பாலைவனத்திலே ஒரு மரத்தடியில் உறங்கி கொண்டிருப்பார் நேராக போன உமரளி இல்லாவுக்கு வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டின் ஜனாதிபதி உங்களுக்கு பயமே இல்லையா எத்தனை எதிரிகள் உங்களுக்கு பயம் இல்லையா இல்லையா முன்னாடியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு யானைப்படைகள் மன்னர்களை பாதுகாக்கும் இன்னைக்கு ஒரு காலம் வந்தா அதை யானையின் காலம் இது பூனையின் காலம் ஆனால் உமரணி அல்லாவை பாதுகாக்க யானை கையை தலையணையாக வைத்துக் கொண்டிருக்கிற உமரணி அல்லாஹு நான் என் ரப்பை பயப்படுகிறேன் உலகமே என்னை கண்டு பயப்படுகிறது உமரணி அல்லாவுத்தராக ஒல்லியான உருவம் கொண்ட உமரணி அல்லாஹை உலகமே அஞ்சியதே அதற்கு காரணம் தக்குவா குரானிலே எந்த பகுதியுமே தக்குவாவை பற்றி சொல்லப்படாத ஒரு பக்கம் கூட குரானில் சொல்றான் ஜக்காத்தை சொன்னாலும் பெற்றோர்களை மதிக்க எல்லாத்துக்கும் தக்குவா இதை ார்கள்ட்டுங்கள் நாயகனி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களே பெருமனாச்சு சொன்னாங்க அதிகமாக குரான் இது உலகத்திலே உனக்கு பிரகாசமான வாழ்க்கையை தரும் மறு உலகத்தில் உனக்கு நன்மைகளாக தங்கரியமாகும் நன்மைகள் சேர்க்கப்படும் இப்படி ஒரு காரியம் உலக உலகம் அழுகிற வரைக்கும் இந்த உண்மத்திற்கு கொடுக்கப்பட்டது குரான் அந்த குரானின் ஓதிக்கொள் என்ன அழகாக ஆயிரம் குரான் ஓதி வைப்பா ஆயிரம் குரான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு நம்ம வாழ்நாளில் எத்தனை குரான் ஓதிருப்போம் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் எத்தனை குரான் ஓதி இருக்கிறோம் இந்த குரான் தான் ஒன்றுக்கு பத்தாக மறுமையில் நன்மைகளாக நன்மைகளில் ஏடாக அது மாறிப்போகும் வல்லங்கள் செல்லந்தாக வழிவச்செல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் நாம் எத்தனை பேர்கள் ஓதி இருக்கிறோம் எவ்வளவு ஓதி இருக்கிறோம் இல்ல உன்னே அபுதாந்தலா சித்னியா வேறு ஏதாவது சொல்லுங்களே அசுலே சொல்லுார்கள் இறந்து போ அதிகமான சிரிப்பு உள்ளத்தைடும் அதனால அன்பிற்குரியவர்களே உமரணி அல்லாஹு உடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் பெருமனால் செல்லந்தாக அழைவ செல்லமன்னர்கள் வஃபத்தானதற்கு பிறகு அவர்கள் சிரிக்கவில்லை புன்னகை மட்டும்தான் நம்ம விழுந்து விழுந்து சிரிக்கிறோமா இல்லையா இதெல்லாம் உமரணி எந்த இடத்தில் இல்லை பார்க்க பார்க்க ஆனா இன்னைக்கு சிரிப்பு இல்லை என்று சொன்னால் நல்ல மனைவிட்டு சிறிதாப்பதா நான் நல்லா என்று உலகம் சொல்லுகிறது உள்ளத்தை மரணிக்க செய்கிற வேலையை உலகம் சொல்லுகிறது அடைகள் என்று நம்புகிறது பெருமனா சலல்ல அதிகமாக அரசு வேறு என்ன செய்ய வேண்டும் நாயகமே அபுதர் அலி அல்லாஹு கேட்கிறாங்க ஒன்றரை லட்சு சொல் மனசு சொன்னோம் அக்கல் சொன்னோம் பாவம் யார் போட்டு போனாங்களோ தெரியல எடுத்து கொடுத்துடலாமே சொன்னோம் கொடுத்துருவோம்மா ரெண்டு லட்ச ரூபா கீழே கிடக்குது பரிசோட ரெண்டு லட்ச ரூபா கிடக்குது அவரை ஃபர்ஸ்ட்டு எடுத்தோம்னா எங்கள் வீட்டுக்கிட்டே பார்ப்பான் அல்லா இருக்கிறானே எல்லாம் பார்த்துக்கிட்டு சிந்தனை நான் காண எடு மூசிக்கு அவர் சோத்தில் அமுக்கு நம்மளே பல வகையான கஷ்டத்தில் இருக்கிறோம் நிறைய கடன் கொடுக்க வேண்டி இருக்குது கடை வாங்கியிருக்கிறோம் அதனால் எடு அமுக்கு போர்க்களத்திலே அரசின் கிரீடம் வைரம் பதிக்கப்பட்டது யாருமே இல்ல பல கோடி மதிப்புள்ள மன்னனின் கிரீடம் உமரலி இல்லாட்டை கொடுக்கிறாங்க கேட்டாங்க யாருமே பார்க்கலையே நீ இதை மறைச்சு வீட்டில் வச்சிருக்கலாமே உமரவி அல்லாஹு சொன்னார்கள் படைத்த அபுல் ஆலமின் கேள்வி எனக்கு இருக்கிறதே ஏன் இப்படி திருட்டுத்தனம் செய்தாய் என்று கேட்டால் நான் என் ரப்பிடத்தில் எப்படி நிற்க முடியும் வென்றுவிட்டேன் இல்லையா உமரவி அல்லாஹு தலா பாராட்டினார்கள் வரலாறு உண்டு ஆனா இன்னைக்கு எல்லாம் நீ வாட வேண்டும் என்னதான் அடக்கி வை ஆறு மாசத்துக்கு பின்னாடி உமரளி மகன் இவனு உமர் மீன் சாப்பிட்டாரோ ஆறு மாசத்துக்கு பின்னாடி நப்சு கேட்கறதெல்லாம் குடுப்பியா மானே நப்சு கேட்கறதெல்லாம் கொடுப்பிய சாப்பிட எடுத்த மீனை இவன உமரளிந்தா தலை வைத்து விட்டார்கள் அல்லாஹா ஆனா நம்ம சமூகத்தினுடைய நிலைகள் இல்லையா இங்க போய் ஜவுளி கடையில போய் நாளைக்கு என்ன மெனு கேட்கிற பெண்கள் இருக்கிறாரு அல்லாஹர் நோம்புறதுக்கு ஆம்பளை பள்ளி வாசலுக்கு வந்துடுறாங்க நமக்கு பள்ளிவாச்சல் இல்லை அதனால ஜவுளி கடையில போய் நோன்புறதுவோம் அப்படின்னு சில ஜவுளி கடைகள்ல நோம்புறக்குறதுக்குன்னு ஏற்பாடு சரி போய் குடிச்சுட்டு வந்துடலாம்ல நாளைக்கு என்ன மெனு பொங்கல் கொடுங்கீங்களா ஊத்தாக்கம் கொடுப்பீங்களா அதிகமாக இரு இந்த சைத்தானை விரட்டிவிடும் அவனுள்ள கையில் ரின் பக்கம் தொடர்பு கொள்வதற்கு உதவியாகி தான் ரஹமானை தொடர்பு கொள்ள முடியும் என்ன வார்த்தைகள் என்ன விளக்கி வைத்திருக்கிறது ரொம்ப அதிகமா பேசினே பேசாத வரைக்கும் அறிவாளியில் முட்டாளாக்கிவிடும்பிடிக்கிற அதனாலதான் மௌனத்தை பல்வேறு வகைகளாக நம் தமிழர்கள் பிரிக்கிறார்கள் முட்டாள்கூட்டத்தில் மௌனமாக இருப்பதுதான் சிறந்தது எல்லாம் முட்டாளா உட்கார்ந்து இருக்கிறான் அவன்கிட்ட போய் பேச முடியுமா முஃபீது தாலிமின்னு ஒரு நூல் இருக்கிறது அரபியில மூணு முட்டாள் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தானா ஒரு அறிவாளி பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறான் மூணு முட்டாள் பேசிட்டு இருக்கான் எப்படி மினரா கட்டினாங்க மினரா ஒரு சொன்னா கீழேயே கட்டி மேல தி கவுத்துறாங்க ரெண்டாவது சொன்னா போடா முட்டா போயணிய தூக்கி அப்படியே தலகல் தான் போட்டாங்க கிணற தூக்கி கவுத்து போட்டு மூணாவது ரெண்டு பேத்துக்குமே அறிவுலடா அந்த காலத்துல கொத்தனார்கள் அவ்வளவு பெருசா இருக்கு உயர உயரமா இருந்தானுவேன் கட்டிட்டாங்க அந்த அறிவாளி சொன்னாங்க இவன் பேசுனா நானும் முட்டாளாகிவிடுவேன் முட்டாள்கள் கூட்டத்தில் இருக்கிற மௌனம் இருக்கா இல்லையா இது முட்டாய் மௌனம் என்று சொல்லுவார்கள் ஏற்படுகிற சூப்பி மாதிரியே உட்கார்ந்து என்ன ஒன்று ஏதாவது நொறுகு தீனி சாப்பிடுறது சாம்பார் சாப்பிடுறது அப்ப இந்த மௌனத்தை என்ன அறிவாளிகளின் மௌனம் என்று ஏற்றுக்கொள்வதின்மை இவர்களுக்கு புத்தி குறைவால் ஏற்படுகிற மௌனம் செடிவின்மையால் ஏற்படுகிற மௌனம் இதுக்கு பேர் சொல்லுவார்கள் சுற்று அப்படில இன்னொரு மௌனமும் இருக்கிறது வீராப்பு மௌனம் சில நேரத்தில் அப்படி தான் இருந்தவன் அதை கண்டிப்பு மௌனம் என்று கூட சொல்லலாம் கண்டிப்பு மௌனம் ஒரு சிலர் கழுத்து வரைக்கும் பேசுவான் சில பேரத்தில் போய் உக்காந்துட்டோன்னு சொன்னான் தன் பெருமையெல்லாம் சொல்லாமல் விடவே மாட்டான் நான் யாரு தெரியுமா நான் அங்கே அதில் இருந்தேன் நான் இங்கே இதில் இருந்தேன் இப்படி செஞ்சேன் நான் இதை சாதிச்சேன் அதை சாதிச்சேன் இந்த ஊருக்கு போய் இப்படி செஞ்சேன் அந்த ஊருக்கு போய் அப்படி செஞ்சேன் எந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு நடந்தால் கூட உடல் மொழியை கூட புரியாமல் என்ன சொல்ல வந்தாலும் எல்லாத்தையும் சொல்லி குடிக்க உடவே பண்ணான் சில பேர் இப்படியும் இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட மௌனம் அது இருப்பதே சிறந்தது அவங்கள்ட்ட போய் ஏதாவது பேசலாம் பண்ணுவான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறதுக்கு அது ஒரு முக்காம் நேரம் இடத்தில் பேசாமல் இருக்கிற மௌனம் இருக்கிறது அல்லவா இதை கண்டிப்பு மௌனம் என்று அரபிகளை பேசுகிறார்கள் நிறைய சமூகத்தில் இப்படியும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நான் யார் அந்த தன்மைகளை வாழக்கூடியவர்கள் இவங்கள்ட்ட பேசாம இருக்கிறது சிறப்பு நாலாவது ஒரு மௌனத்தை சொல்லுவார்கள் உரத்த மௌனம் சொல்றத பொய்யே உண்மை மாதிரியே சொல்லுவான் ஆனா என்ன பொய் இல்லையா மதுரையில் வந்துருச்சுன்னு சொன்ன மாதிரி நான் சில சொல்ல மாட்ட பேர் சொல்லக்கூடாது பொ உண்மை இருப்பதுதான் சிறப்பு இவர்களிடத்தில் பேசுவதை விட மௌனம் காத்து ஒதுங்கிக் கொள்வது சிறப்பு இன்னும் சில மௌனங்கள் இருக்கிறது ஐந்தாவது ஒரு வகையான மௌனம் இருக்கிறது குழப்பத்தால் ஏற்படுகிற மௌனம் சுங்கல் சுங்குல் சில பேர் உட்காந்து பேசுறத கேட்டு நாம குழம்பு போயிடுவோம் பேசிட்டு இருக்கிற கல்யாணத்தில் அமெரிக்காவில் எவ்வளவு சைலண்டா இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு பக்கத்தில் இருக்க உழவர் காய்கறி இப்ப தாறு மாற பூண்டு என்ன தெரியுமா அவர் அமெரிக்காவை பேசுகிறாங்க ஒரு உழவர் சந்தை பேசுவார் ஒண்ணு இன்டர்நேஷனல் அவர் பேர் உள்ளூர் பிரச்சனை அமெரிக்கா தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்கு தெரியுமா இந்தியா உங்களே வரல இன்னொருத்தர் உள்ளூரை விட்டு தாண்டவே இல்லை இப்படி போயிட்டு இருக்கு கடைசியில இவங்க யாருன்னு கேட்டா ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சம்பந்தி அப்ப சம்பந்திண்டாவே சம்பந்த பேசுவாங்க போல தெரியுது இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் இருப்பவனின் நிலையை கொஞ்சம் ரெண்டு பேர் பேச்சை கேட்கிறவன் குழப்பம் என்ன பேசுறதுன்னு தெரியுங்க அமெரிக்காவை பேசுவானா ரஷ்யாவை பேசுவானா உள்ளூர் குளவரசதியை பேசுவானா என்ன குழப்பத்தால் ஏற்படுகிற மௌனம் இந்த மௌனங்கள் எல்லாம் தேவையற்ற மௌனங்கள் அடுத்து சில மௌனங்கள் இருக்கிறது ரம்யமான மௌனம் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது என்ன நடக்குது அப்படி நம்ம ஒன்றி போய் விடுவோம் ஒரு புத்தகத்தை படிக்கிறார் என்றால் சாமியின் வரலாறு சிரியாவின் வரலாறு படிக்கிறார் என்றால் சிரியாவுக்குள்ளேயே சென்று விடுவோம் என்ன நடந்தாலும் தெரியாது அந்த மௌனம் பாடம் சொல்லும் இந்த மௌனத்தை வரவேற்கிறது இதில் நிறைய பாடங்கள் கிடைக்கும் ஆபத்துக்களில் ஒரு பாதுகாப்பு ஏற்படும் வண்டி வாட்டும் போது பேசிக்கிட்டே போன என்ன ஆகும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் காதலை தூக்கி இதை வச்சுக்கிட்டு இல்லையா ஹெட் போன வச்சுக்கிட்டு வண்டியில போய் அது ஹெஸ்போர்ட் போயிட்டு இருக்கா பஸ்ஸு போய் சேர்ந்து இல்ல விண்ணாடி ராஜூ போர்ட்டுக்கு வந்துவா இது மார்க்கம் வரவேற்கிறது ரம்யமான மௌனம் இன்னும் சில மௌனங்கள் இருக்கிறது ஏழாவது உறுதி மௌனம் இருக்கிறது விழிப்புணர்வு மௌனம் எல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நாம சில நேரங்களில் மௌனமாக இருந்தால் தான் காரியத்தை முடிவெடுக்க முடியும் அவசரத்தில் எடுக்கப்படுகிற முடிவு சரியானதாக இருக்காது மௌனத்தில் எடுக்கப்படுகிற முடிவு இதை நம்ம தப்பா அந்த மௌனமாக இருக்கும்போது தான் இப்படி செஞ்சிருக்க கூட இவர்கள் பேசிருக்க கூட இதை இப்படி கையாண்டிருக்கலாம் இது நல்லா இருந்திருக்கும் இப்படி கையாண்டு கூட மௌனம்தான் நிறைய விஷயங்களை பேசும் இதயத்தின் மொழி அல்லவாது எண்ணங்களை எல்லாம் மனமாக மாற்றிப் பேசுகிற அந்த விழிப்புணர்வு மௌனம் இந்த உணத்திற்கு தேவை இதை பெறுமான் செல்லந்தா படிவ செல்ல சொல்லி தருகிறார்கள் இன்னும் சில மௌனம் இருக்கிறது எட்டாவது ஒரு வழியான மௌனம் இருக்கிறது நீர்மூல மௌனம் இறைவனின் இயற்கையை பார்க்கிற போது அல்லது அதிசயங்களை பார்க்கிற போது முக்கியமான இடங்களில் ஏற்படுகிற மௌனம் ரவுலாவுக்கு போயிட்டீங்க ரசூலாவுக்கு சலாஞ்சி சொல்லும் போது அந்த மௌனத்திற்குள்ளே பட பாடம் உள்ளே வரும் நம்முடைய சலாத்தி ரசூல் கேட்கிறார்களா எப்படி இருப்பார்கள் ரசூல் அவர்களினுடைய கவு எப்படி இருக்கும் ரசூலோடு நாம் ஒன்று இருக்க வேண்டுமே ஆயிரம் மௌனங்கள் இல்லையா இயற்கைக்கு போறீங்க போறீங்க அந்த ரம்யமான காட்சியிலே இந்த மௌனத்திற்குள் ஆயிரம் பாடம் இயற்கையை பார்க்கிற போது அவன் பாடத்தை வைத்திருக்கிறான் அது படிப்பினை தருகிற மௌனமாக மாறும் ஒன்பதாவது ஒரு மௌனம் இருக்கிறது தெளிவான மௌனம் சுத்து புலி தன்னுடைய வேட்டையை மானை பிடிக்கிறதுக்கு போகும்போது வேகமாக பரபரப்பாக இருக்கார் மௌனமா அடுத்த அடி வைப்பது கூட தெரியாத அளவிற்கு அது கவனம் முழுக்க மானின் இது மட்டும்தான் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பூச்சியை பள்ளி பிடிக்க போகும் பார்த்துருக்கீங்களா அப்போ பாருங்க அதனுடைய மௌனம் அதன் கவனம் முழுக்க இறையின் மீது இருக்கும் இந்த மௌனம் நம்முடைய மௌனம் முழுக்கின் மீது இருக்க வேண்டும் தனிமையில் அமர்ந்து மௌனத்தால் பேசுகிற நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இதைத்தான் நபிகள் பெருமான தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த இன்னொரு மௌனம் இருக்கிறது தன்னை ஒப்படைக்கிற மௌனம் இல்லையா ரசூரிடத்திலே மௌனமாக சகாபாக்கள் தன்னை ஒப்படைத்தார்கள் அவர்களை செதுக்கு உருவாக்கினார்களே மனிதர்களாக மாற்றி கொடுத்தார்களே தன்னை அப்படியே ஒப்படைக்கிற மௌனம் இறை நேசர்கள் எல்லாம் சதகத்துள்ள அப்பா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எங்க இருக்கிறாங்க சதகத்துள்ள அப்பா கீழக்கரை பீரப்பா நாகர்களுக்கும் அமருவார்களாம் நேருக்கு நேராக அமருவார்கள் உள்ளமும் உள்ளமும் பேசிக் கொள்ளும் ஆயிரந்து பேச மாட்டார்கள் உள்ளத்தின் மொழி அறிந்தவர்கள் இல்லையா இப்படி இறைநேசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தன்னை இந்த உள்ளத்தை அந்த உள்ளத்தோடு ஒப்படைப்பார்கள் அதை இதோடு ஒப்படைப்பார்கள் இடத்திலே வந்து அபுபா நேருக்கு நேராக அமர்கிறார் உள்ளத்துக்குள்ள அவர் நினைக்கிற ரசூல் உள்ள எது கை எதுன்னு கேட்கணும் எது நல்லது எது கெட்டதுன்னு கேட்கணும் ரசூல்லா பதில் சொல்லணும் என்று மனசுக்குள்ளதான் நினைக்கிறார் அந்த மௌனத்திற்கான பதிலை பெருமானார் செல்லாக செல்லம் சொன்னார்கள் என்று சொல்லட்டுமா எது நல்லது என்று நினைக்கிற போது மனதில் சந்தோஷம் நிம்மதி ஏற்படுகிறதோ அதுதான் நன்மை எதை செய்கிற போது உள்ளத்திலே பதட்டம் திடுக்கம் கவலை ஏற்படுகிறதோ அதுதான் தீமை அதை விட்டுவிடு இந்த மௌனத்தை தான் மாணவி செல்லல்லாக அனைவ செல்லவன் அவர்கள் பின்னால் உள்ள ஐந்து மௌனமும் உன் மீது அவசியமாக இருக்க வேண்டும் இந்த மௌனம் சைத்தானை விரட்டிவிடும் ரப்போடு உன்னை இணைத்துவிடும் என்ன கொஞ்சம் எங்களுக்கு விவரி இறைமனின் பெரிய முறக்கு ஏற்படும் அவனும் நன்மை போன்றவன் அல்லா தமிழ் ஆளுமே நம்மை உயர்வாக்கி வைத்திருக்கிறானே என்று ஏழைகளோடு கண்டிப்பாக செய்கிறேன் வேறு ஏதாவது எனக்கு சொல்லவில்லை கொஞ்சம் அதிகமாக்குங்களே பெருமானா என்ன வார்த்தை சொன்னார்கள் உள்ளூர் இல்லாமன் இல்லாமன் உனக்கு கீழே உள்ளவரை பார் வேலை உள்ளவரை பார்க்காதே உன் நிம்மதி கெட்டுவிடும் என்ன வார்த்தை இல்லையா சைக்கிள் போறவரை நடந்து போறவரை அவர்களை பார்க்க ஏன் மேலே பார்க்கிறார் ரயில் காணும் பள்ளியாசில போகணும் செருப்பு இல்லை போனாமா வேணாமா இந்த கஷ்டத்துல செருப்பு வேற இல்ல போனாமா வேணாமா போனாமா வேணாமான் போராட்டத்திற்கு பிறகு பள்ளிவாசலுக்கு சென்றார் அங்கு பார்த்தால் ஒரு காலே இல்லாமல் வந்திருக்கிறார் இதை பார்த்தது இன்னொன்று அனுகிறார்கள் ரப்பே செருப்பு இல்லை என்று நான் கவலைப்பட்டேன் ஆனா காலே இல்லாமல் உன்னை தொலை வந்திருக்கிறார் பாலை வளர்க்கிற சுடும் வேலைகளை வந்திருக்கிறார் ரப்பே உனக்கு எவ்வளவு நன்றி செலுத்த ஒரு முறை மருத்துவமனைக்கு சென்று விட்டு வாருங்கள் எனக்கு சொல்லுங்கள் அடியா தலை கேட்கிற போது பிரமணர் செல்லவர்கள் சொன்னார்கள் அபுதர் ஒயூபை அடுத்தவர்களின் குறைகளை ஒரு காலத்தில் தேடி தெரியாதீர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆயிரம் குறைகள் நம்ம குப்பையே எக்கச்சக்கமா இருக்கு அடுத்தவர்களின் குறைகளையும் குப்பைகளையும் தேடி செல்லுகிற வேலை உமக்கு வேண்டாம் யாரை தேடா ஆனா இன்னைக்கு கும்பத்தில் எல்லாம் என்னன்னா அடுத்த நே குறை தனக்குறுதி திருதுக்குறுதி இல்லையா தான் புள்ள எதையாவது உடைச்சிருச்சு சொன்னாக்கே துருது பக்கத்து வீட்டு அப்படி இருந்துச்சுன்னா இப்படி லம்பாடியா இருக்காங்க இவளை கற்றவை என்ன பாடுபட போறான்னு தெரியலையே செத்தே வருவானு இல்லையா அல்லாஹா தாம் புள்ள உடைச்சா அதற்கு ஒரு நியதி மற்றவர்கள் உடைத்தால் அதற்கு ஒரு நியதி அடுத்தவர்களின் குறையை தேடி தெரிய நான் அடிக்கடி சொல்றதுண்டு ஒருத்தர் பக்கத்தூர்ல திருப்பூர்ல ஹாஜிஆர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் தான் தாம பின்னாடி ஒருத்தர் வந்தார் இப்பத்தான் ஹாஜியாரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஷைட்டாங்க கேட்டாங்களா அவரே அஜிக்கு போய் புனிதராக மாறி இல்லையா நல்லவரா மாறிட்டு வந்தாரு அஜில் போனா என்ன பாவமும் மணிந்து விடுகிறது அந்த மனித தௌபா செஞ்சுட்டு வந்துட்டாரு இவர் என்ன அப்படியேதான் இருக்கிறார் அந்த குறைகளை தேடுவதை விடவே இல்லை அழகாக சொன்னார்கள் நீ துருவி ஆராய வேண்டாம் இந்த வேலை உனக்கு இல்லை கடைசியில் ஆரம்பிக்க போனார் நெஞ்சை தட்டினாங்க நெஞ்சில் அடிச்சாங்க போதும் போதும் என்று அபூதர் கேட்டுக்கொண்டே இருந்தால் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சகா வாக்கி சொல்கிறார்கள் எல்லாம் சொல்லாம் உபதேசம்ேட்டு வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் நமக்கே தேவையில்லை தேவையற்ற விஷயங்களை கேட்டு தெரிய வேண்டும் என்று துருவி துருவி அடையாதீர்கள் தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் பாவிகளோடு ஒரு காலமும் தோழமை கொள்ளாதீர்கள் நிஷ்பத்துக்கு தனி பவர் இருக்கிறது யாரோடு சேருகிறோமோ அந்த பொருளுக்கு அதன் மதிப்புத்தான் வந்து சேரும் டைல்ஸ் நூற்றம்பது டைல்ஸ் பாத்ரூம்லையும் அதான் போடுறோம் பள்ளிவாசலுக்குள்ளேயும் அதான் போடுறோம் பாத்ரூமோடு சேருகிற போது செருப்பு இல்லாமல் உள்ள நுடைவதில்லை அதன் தன்மை வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தோழமை நாடாதவன் இடத்தில் உன் தேவையை நீ தேடாது உன்னை பற்றி அக்கறை இல்லாதவர்களிடத்தில் நீ உன் தேவையை சொல்லாத அவன் கண்டுகொள்ள மாட்டான் பயனில்லை சொல்லிவிட்டு முன்னாடி எல்லா விஷயத்திலையும் அல்லாகவே யார் பயப்படுகிறார்களோ அவர்களிடத்தில் ஆலோசனை செய்து ஆலோசனை இல்லாத காரியங்கள் வாழ்க்கையில் அது நினைத்தனாக வரலாறு இல்லை சுபூத்தாக வரலாறு இல்லை யார் ரப்பை பயப்படுகிறார்களோ இறையற்றம் உள்ளவர்களிடத்தில் நீ ஆலோசனை முடிவு செய்வின் முழுக்க இதுதான் இருந்தது நண்பனாக உலகத்திலே எல்லோருக்கும் நண்பர்கள் தேவை அந்த நட்புக்கு அடையாளம் என்பதையும் அல்ல அமீன் நம்பிக்கைக்குரியவரை மட்டும் நண்பனாக வைத்துக் கொள் நண்படுக்கான இலக்கணம் அவன் அமீனாக இருக்க வேண்டும் கொஞ்சம் பொருளை கொடுக்கு அதை சரியாக அவன் கொடுக்கிறானா அவன் முறையாக இருக்கிறானா அவனோடு மட்டும் நீ நட்புக்கொள் அமீனை தவிர மற்றவர்கள் யாரும் உனக்கு நட்புக்கு தேவையில்லாதவர்கள் உமரணி அல்லாகுத்தள தோழர்களை பத்து சொல்கிறார்கள் அறிவழியல்லாகும் இடத்திலே உமரளி அல்லாத்தள ஆலோசனை கேட்டார்களாம் எனக்கு உபதேசம் பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் நண்பர்களிலேயே சிறந்தவர் என்பதை நீங்கள் உறுதியாக நம்புங்கள் உங்களுக்கு நண்பனாக யார் இருப்பார்கள் தெரியுமா நற்குணங்களை நண்பனாக்கிக் கொள்ளுங்கள் அல்ல அதை மீராஸ் ஒழுக்கம் தான் சிறந்தது என் பிள்ளைகளுக்கு காசுபனத்தை சொத்து சுகத்தை வீடு பங்களாக்களை விட்டுச் செல்வதை விட நல் ஒழுக்கங்களை விட்டுச் செல்லுங்கள் அதுதான் அனந்தர சொத்து இறந்ததற்கு பிறகு நன்மையை சேர்க்கும் அல்ல அதை மீராஸ் ஆனால் எனக்கு இந்த ஒரு வார்த்தை வைகிற வார்த்தையை வீட்டில் பொறிக்கணும் இல்லையா வீட்டுல ஒழுக்கத்தை நம் பிள்ளைகளுக்கு விட்டு சென்றிருக்கிறோமா ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்த்து இருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளின் ஒழுக்கத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கிறோமா போன ஒண்ண பார்த்தாக்கா டிவி ஆஃப் பண்ணிட்டான் அச்சார் படிக்கிற பையன் பரவாயில்லையே நல்ல ஒழுக்கத்தோட இருக்கிறானே சலாமன்னு சொன்னான் ஒரு பாட்டு பா ஓடிட்டு இருக்கு நிறுத்திட்டான் அண்ணன் வந்தான் வந்த உடனே ஏண்டா டிவியை நிறுத்தின ஒழுக்கத்திலேயே சிறந்த ஒழுக்கம் இல்லையா இதை பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்திருக்கிறோமா உமரலி எல்லாவுக்கு ரொம்ப வாக்கு நிறைவாக சொன்னார்கள் அழிகழி அல்ல தன் பிள்ளைகளை அழைத்து இறக்கிற நேரத்திலே சொல்லுகிறார்கள் தம்பி ஒரு காலத்தில் முட்டாளோடு கோலம்பி கொண்டு விடாது உனக்கு பயன் தருவதாக நினைத்து இடையூறு கொடுத்து விடுவான் அறிவாளிகளை மட்டும் நண்பர்களாக வைத்துக் கொள் கஞ்சனோடு கோலம்பி கொண்டு விடாத தூரமானதை நெருக்கமாக்குவான் நெருக்கமானதை தூரமாக்குவான் அவனோடு வேண்டாம் பேராசைக்காரனோடு கோலம்பி கொண்டு விடாத பேராசைக்காரன் அவன் இல்லாததை மாயையை கொண்டு வந்து உன்னால் காட்டுவான் கடைசியில் எதுவுமே கிடைக்காது மகனே பாவிகளோடு தோழமை கொண்டு விடாதே உன்னை நரையத்தில் போய் சேர்த்து விடுவான் கடைசி உபதேசம் அடிபத்தால் இதைத்தானே செய்தார்கள் இன்னைக்கு நாம நம்முடைய பிள்ளைகளின் விஷயத்தில் இன்றைக்கு ட்ரக் பெருகி இருக்கிற காலம் இந்த நேரத்தில் பிள்ளைகளின் வளர்ப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் அரபுல்லாலும் கவுல் செய்த அருள் உரிவானாக அன்புக்குரியவர்களே இன்றைய இது எல்லோருக்கும் ஏற்படும் நீங்க வேண்டுமான துவாஹுமா பொறுப்பா செஞ்சு ரெண்டே ரெண்டு வரி அதை மனநம் செய்தால் காலம் முழுக்க பயன் இருக்கும் அல்லாஹர் எல்லா வகையான நடவுகளையும் நமக்கு தந்து விடுவானு